அவர்கள் கூறியதாவது எனது பாட்டி முளைக்கார் அதி அல்லாஹு அவர்கள் விருந்து தயாரித்து நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களை விருந்து அலஹி வசல்லம் அவர்கள் விருந்திருந்தார்கள் பின்னர் எழுங்கள் உங்களுக்கு நான் தொழுவிக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் புழக்கத்தினால் கருத்து போய்விட்ட ஒரு பாயருகே சென்று தண்ணீரால் அதை பதப்படுத்தினேன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இமாமாக நின்றார்கள் என்னுடன் எங்கள் வீட்டில் வளரும் அனாதை சிறுவரும் நின்றார் பாட்டி எங்களுக்கு பின்னால் நின்றார் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு இரண்டு ரகாதுகள் துழவித்தார்கள்